மக்கள் என்னை அறிந்து நேசிக்கும்படியாக சேசு உன்னை பயன்படுத்த விரும்புகிறார் உலகில் என் மாசற்ற இருதய பக்தியை ஏற்படுத்த கடவுள் விரும்புகிறார் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமன் சேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரரே பாத்திமா மாதாவின் பிள்ளைகளே பாத்திமா நூற்றாண்டின் இந்த திருவிழா நவ நாட்களிலே பாத்திமா மாதா அறிவித்த செய்திகளை மிக ஆழமாகவும் தெளிவாகவும் அறியக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது பாத்திமா செய்திகளை பற்றி ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம் முதல் காட்சியிலே மாதா வெளிப்படுத்திய உண்மைகள் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வேத சத்திய பாடங்கள் இவைகளை பற்றியெல்லாம் நாம் நேற்று சிந்தனை செய்தோம் மாதாவினுடைய இரண்டாவது காட்சியை பற்றி இன்று நாம் தியானிக்க போகிறோம் முதல் காட்சியிலே மாதா மிகுந்த பிரகாச ஒளியோடு தோன்றினதையும் தன்னுடைய கரங்களை வெறித்தபோது கடவுளின் மேலான மகிமையை அந்த மக்களுக்கு பிள்ளைகளுக்கு வழங்கியதையும் அதன் அனுபவத்தை அவர்கள் எப்படி பெற்றுக் கொண்டார்கள் அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டார்கள் என்றெல்லாம் நாம் பார்த்தோம் அந்த பிரகாச ஒளியிலே அவர்கள் கடவுளை கண்டார்கள் பரிசுத்த தம மேலான ரகசியங்கள் கூட அந்த சிறுவர்களுக்கு உணர்த்தப்பட்டன அதன் விளைவாக பாத்திமாவின் ஜபங்களில் மூன்றாவது ஜபம் அவர்களுக்கு அப்போது கற்றுக் கொடுக்கப்பட்டது அவர்கள் அந்த ஒளியை பார்த்த பிறகு கடவுளின் அனுபவத்தை பெற்ற பிறகு மாதா அவர்களுக்கு உணர்த்திய ஜபம் என்னவென்றால் மகா பரிசுத்த தருத்துவமே உம்மை நேசிக்கிறேன் என் தேவனே என் தேவனே மிகவும் பரிசுத்த தேவ நற்கருணையில் உண்மை நான் ஆராதிக்கிறேன் என்று அவர்கள் ஜபிக்க மாதா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இது பாத்திமாவின் மூன்றாவது ஜபம் இந்த ஜபத்தையும் சேர்த்து அவர்கள் நாள் முழுவதும் சில வேளைகளில் இரவு முழுவதும் கூட ஜெபம் செய்வதிலும் வருத்தல் செய்வதிலும் தங்கள் வாழ்க்கையை செலவழித்தார்கள் சேசு மறிய இருதயங்கள் உங்களுக்கென இரக்கமுள்ள திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் அதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று சமனசு சொன்னதை இப்பொழுது மாதா அவர்களுக்கு செயல்படுத்த ஒவ்வொரு நாளும் கற்றுக் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தின் பதிமூன்றாம் தேதியில் அவர்கள் அங்கு வர வேண்டும் என்று மாதா சொல்லியிருந்தார்கள் மே மாதம் முதல் காட்சி முடிந்து ஒரு மாதம் ஆனது ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வந்தது அன்று புதன்கிழமை புனித அந்தோனியார் திருவிழா அவர்களுடைய பங்கு பெருவிழா பாத்திமா பங்கின் தேவாலயத்தில் பங்கிற்கு பாதுகாவலாக இருப்பது புனித அந்தோனியார் எனவே அந்த பெரிய விழா கொண்டாடப்பட்டது எல்லா மக்களும் அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக தங்களை தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள் இந்த சிறுவர்கள் மாதா சொன்னபடி கோவாதா ஈரியா என்ற இடத்திற்கு மாதாவை சந்திக்க செல்ல வேண்டிய ஒரு பெரிய கடமை இருக்கிறது ஆனால் இந்த காட்சியை பற்றி அவர்கள் இரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒருவர் ஒருவரோடு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் ஆனால் காட்சி முடிந்து வீட்டிற்கு வந்தவுடனே ஜசிந்தா தன்னுடைய சிறு பிள்ளையின் மாசற்ற தனத்தினால் தங்கள் ஒப்பந்தங்களை எல்லாம் மறந்து மாதாவை கண்ட மகிழ்ச்சியை தன்னுடைய தாயிடம் உடனே சொல்லிவிட்டாள் அம்மா அம்மா நான் மாதாவை பார்த்தேன் ஒரு விதமாக மாதாவிடம் தாயிடம் கெஞ்சி கால்களை இருக பிடித்து கொண்டு மிக சந்தோஷமாக அவள் இந்த செய்தியை சொன்னபோது ஜசிந்தாவினுடைய தாய் ஓஹோ மாதாவை பார்க்கக்கூடிய அளவுக்கு நீ புனித ஆகிவிட்டாயெல்லாம் எப்படி முடியும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் ஆனால் நடந்த எல்லாவற்றையும் ஒன்றுமிடாமல் அவர் வீட்டிலே தாயும் தகப்பனும் மற்றவர்கள் இருக்கும் போது சொல்லிவிட்டார்கள் இரகசியம் என்று காப்பாற்றப்பட வேண்டிய காரியம் எல்லாமே சொல்லப்பட்டு விட்டது ஆனால் லூசியா தன்னுடைய வீட்டிலே சென்று ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை பிரான்சிஸ்கோ வீட்டிலிருந்து செய்தி வெளியே கிளம்பி லூசியா வீட்டிற்கு சென்றது மரியரோசா என்ற லூசியாவின் தாய் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள் இது என்ன விந்தையாயிருக்கிறது என்னுடைய பிள்ளைகள் மாதாவை பார்ப்பதா ஒரு முடியாத காரியம் ஏதோ இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி லூசியாவை அழைத்து மிக கடினமாக கண்டித்தாள் என்னுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பொய் சொல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் என்ன சொல்லிக்கொண்டு தெரிகிறீர்கள் மாதாவை பார்த்தார்களாம் மாதாவை ஒரு நாளும் இதை பற்றி வெளியே பேசக்கூடாது இனிமேல் மாதாவை பார்த்தேன் என்று சொல்லக்கூடாது யாரும் கேட்டால் பார்க்கவில்லை என்று சொல்ல வேண்டும் நான் உன்னை குருவானவரிடம் கூட்டிச் செல்லப் போகிறேன் அங்கு சென்று இந்த பொய்யை சொன்னதற்காக நீ பாவசங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் நான் மாதாவை பார்க்கவில்லை பார்க்கவே இல்லை என்று நீ சொல்ல வேண்டும் என்றெல்லாம் பயமுறுத்தினார்கள் இது அவர்களுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்தது மாதாவை பார்க்கவில்லை என்று சொன்னால்தான் பொய் உண்மையாகவே மாதாவை பார்த்தோமே அது எப்படி பொய்யாகும் என்ற எண்ணம் தான் இவர்கள் உள்ளத்திலே இருந்தது அப்படி இருக்கும்போது இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அந்த அந்தோனியார் திருநாள் அன்று கோவாதா ஏரியாவுக்கு செல்வதற்காக ஒரு சிறிய கூட்டம் தயாராக இருந்தது ஏறக்குறை ஐம்பது பேர் அந்தோனியார் கோவிலுக்கு போவதற்கு பதிலாக கோவாதா ஏரியாவுக்கு சென்றார்கள் அங்கே சிறுவர்கள் ஜபமாலை ஜபித்துக் நண்பகல் ஆனது லூசியா ஜசிந்தாவிடம் இதோ மாதா வருவதன் அடையாளம் தோன்றுகிறது என்று சொல்ல கிழக்கிலிருந்து அந்த வெண்மையான ஒளி புறப்பட்டு வந்து அந்த ஹோம்ஒர்க் என்ற சிறிய மரத்தின் மேல் நின்றது மாதா காட்சி கொடுத்தார்கள் மாதாவின் இந்த இரண்டாவது காட்சியை மிக மகிழ்ச்சியோடு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முதலில் லூசியா கேட்கிறாள் அம்மா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் அடுத்த மாதமும் பதிமூன்றாம் தேதி நீங்கள் இங்கு வர வேண்டும் ஜபமாலையை தினசரி ஒழுங்காக சொல்ல வேண்டும் ஜபமாலை ஜபம் சொல்லுகிற பொழுது இனிமேல் ஒவ்வொரு தேவ ரகசியங்களுக்கும் இடையிலே இந்த ஜபத்தை நீங்கள் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் ஓ என் சேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும் முத யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சத்திற்கு கொண்டு போய் சேர்த்தருளும் இந்த ஜபம் இதுவரைக்கும் ஜபமாலையிலே சொல்லப்படாத ஒரு ஜபமாகவே இருந்தது ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு சுவாமிநாதருக்கு மாதா ஜெபமாலையை கற்பிக் கொடுத்த பொழுது பதினைந்து தேவரகசியங்களையும் ஒவ்வொரு தேவரகசியத்திற்கும் ஒரு பரலோக மந்திரமும் அருள் இருந்த மந்திரமும் தமதிருத்துவ தோத்திரமும் சொல்ல வேண்டும் என்று தான் கற்பித்தார்கள் அப்படித்தான் இதுவரையிலும் ஜெபமாலை நடந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்துதான் இடையிலே சொல்லுகின்ற இந்த ஜபம் ஜபமாலையிலே சேர்க்கப்பட்டது இந்த ஜபமும் சேசு மறிய இருதயங்கள் உங்களுக்கு இரக்கமுள்ள திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த அறிவிப்பின் ஒரு அடையாளமாகவும் படிப்பனையாகவும் இருந்தது உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சத்திற்கு கொண்டு போய் சேர்த்துடலும் என்று சொல்லக்கூடிய ஜபம் நரக நெருப்பிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக சொல்லக்கூடிய ஜபம் பாவிகள் மனம் திரும்பி புனிதர்கள் ஆவதற்காக சொல்ல வேண்டிய ஜபம் இந்த ஜபத்தை மாதா கற்றுக் கொடுத்த பிறகு அம்மா நான் மோட்சத்திற்கு போக விரும்புகிறேன் என்னை மோட்சம் கொண்டு சேர்ப்பீர்களா என்று லூசியா கேட்கிறாள் மாதா சொன்னார்கள் ஜசிந்தாவும் பிரான்சிஸ்கோவும் சீக்கிரமாக மோட்சத்திற்கு செல்லுவார்கள் அதாவது அவர்கள் விரைவிலே இறந்து போவார்கள் மோட்சம் செல்லுவார்கள் ஆனால் நீ மோட்சம் செல்வதற்கு முன்னால் வெகு நாட்கள் உலகத்திலே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனென்றால் உன்னை கொண்டு சேசு மறிய இருதயங்களின் இறக்கமுள்ள திட்டம் நிறைவேற வேண்டியிருக்கிறது ஆகவே நீ பல நாட்கள் உலகத்திலே இருக்க வேண்டும் அப்போதுதான் மாதா இந்த முக்கியமான செய்தியை லூசியாவை பார்த்து சொல்லுகிறார்கள் மக்கள் என்னை அறிந்து நேசிக்கும்படியாக சேசு உன்னை பயன்படுத்த விரும்புகிறார் அதற்காகத்தான் நீ உலகத்திலே கொஞ்ச நாட்கள் இருக்க வேண்டும் மக்கள் என்னை அறிந்து நேசிக்கும்படியாக சேசு உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார் உலகத்திலே என் மாசற்ற இருதய பக்தியை ஏற்படுத்துவதற்கு கடவுள் விரும்புகிறார் எனவே தேவமாதாவை அதிகமாக மக்கள் அறிந்து நேசிப்பதற்கு உதவியாயிருக்கின்ற அந்த மரியாய் மாசற்ற இருதய பக்தியை உலகத்திலே ஏற்படுத்துவதற்கு நீ ஒரு கருவியாக இயங்க வேண்டும் என்று லூசியாவுக்கு மாதா கற்பிக்கிறார்கள் இது லூசியாவுக்கு ஒரு புதிய செய்தியாக இருக்கிறது எவ்வளவு பெரிய காரியத்தை மாதா இவ்வளவு எளிமையாக இந்த சிறுமியிடம் சொல்லுகிறார்கள் பாருங்கள் அது அந்த சிறுமிக்கு மட்டும் சொன்னது அல்ல இங்கே இருக்கின்ற எல்லாருக்கும் உலகத்திலே வாழ்கின்ற எல்லா மாதா பிள்ளைகளுக்கும் மாதா சொல்லுகிற ஒரு காரியம் மக்கள் என்னை அறிந்து நேசிக்கும்படி சேசு உன்னை பயன்படுத்த விரும்புகிறார் என் மாசற்ற இருதய பக்தியை உலகத்திலே ஏற்படுத்த கடவுள் விரும்புகிறார் இதுதான் இந்த இரண்டாவது காட்சியின் முக்கியமான செய்தியாக அமைந்திருந்தது ஜசிந்தாவையும் பிரான்சிஸ்கோவையும் சீக்கிரமாக நான் மோட்சத்திற்கு அழைத்துக் கொள்வேன் ஆனால் உன்னுடைய பணி முக்கியமான பணி உலகத்திலே வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் குறிப்பாக மாதா பிள்ளைகளுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பணி இந்த இசை விஷயத்திலேதான் மாதா மிக ஆழமான ஒரு காரியத்தை திருச்சபைக்கு உணர்த்துகிறார்கள் ஏனென்றால் மாதாவை பற்றி இதுவரையிலும் போதிய அளவுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை வேதாகமங்களிலும் சரி ஆண்டவருடைய மாதாவுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் சரி புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலும் சரி திருச்சபையின் வேத சத்திய கோட்பாடுகள் அதன் விளக்கங்கள் சாஸ்திரங்களிலும் சரி மாதாவை பற்றி போதுமான அளவுக்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லை அது கடவுளுடைய சித்தமாக இருந்தது முதல் முதல் உலகத்திலே சேசுநாதரை பற்றிதான் மனிதர்கள் நன்றாக அறிந்து அவருடைய போதனைகளை கடைபிடித்து அவர்கள் மோட்சத்திற்குரிய பாதையை தேடுவதற்கு கடவுள் விரும்பிய காரணத்தினால் வேதாகமங்களிலும் சரி திருச்சபையின் முதல் வரலாற்றிலும் சரி மாதாவை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக சேசுநாதருடைய வாழ்க்கையையும் அவருடைய போதனைகளையும் தான் கடவுள் வெளிப்படுத்த விரும்பினார் திருச்சபையும் அதை கடைபிடித்து வந்தது மாதாவை பற்றிய அறிவும் நேசமும் பிற்காலத்திற்கு உரியது கடைசி காலத்திலே பிந்திய காலங்களிலே மாதா சிறப்பாக வெளிப்பட வேண்டும் என்பது கடவுளின் சித்தமாக இருந்தது இதைப் புனித லூயிஸ் மரிய மோன்போட் என்ற புனிதர் மரியாயின் மீது உண்மை பக்தி என்ற புத்தகத்திலே மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் வரப்போகிற அந்த பிந்திய காலம் கடைசி காலம் எப்படி இருக்கும் என்று அவர் தெளிவாக எழுதுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் இதுவரையிலும் இருந்ததை விட அதிகமாக தேவ மாதா அறியப்பட வேண்டும் மதிக்கப்பட வேண்டும் நேசிக்கப்பட வேண்டும் அந்த காலம் வரப்போகிறது அந்த பிந்திய காலத்திலே மாதாவினுடைய மகிமை வழிபடும் மரியாயின் மாசற்ற இருதய அரசாட்சி உண்டாகும் கடைசியிலே சேசுநாதர் இரண்டாம் முறையாக வருவதற்கு முன்னால் முதலில் மாதாவினுடைய ஆட்சி வர வேண்டும் கிறிஸ்துநாதருடைய ஆட்சி உலகத்திலே வருவதற்கு தயாரிப்பாக மரியாயின் ஆட்சி உலகத்திலே வர வேண்டும் என்றெல்லாம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் இது பாத்திமா காட்சிகளுக்கு முன் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொன்ன தீர்க்க அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலம்தான் பாத்திமா மாதா காட்சி கொடுத்து செய்திகளை வெளிப்படுத்திய காலம் இதோ வரப்போகிற காலம் மரியா இன் மாசற்ற இருதய வெற்றியின் காலமாக இருக்கும் உலகிற்கு ஒரு சமாதான காலம் கொடுக்கப்படும் ரஷ்யா மனம் திரும்பும் என் மாசற்ற இருதயம் வெற்றி பெறும் என்று மாதா அந்த காலம் இப்போது தொடங்கி இனி வரக்கூடிய காலமாக இருக்கிறது கடவுள் ஆதியலே ஆதா மேபாளுக்கும் சர்ப்பத்திற்கும் சொன்னார் நான் ஒரு ரட்சகரை அனுப்புவேன் அந்த இரட்சகருடைய தாய் உன் தலையை நசுக்குவாள் உன் மேல் வெற்றி பெறுவார் என்று மாதாவை பற்றி சொன்ன அந்த காரியம்தான் கடைசி காலத்திலே நடக்கின்ற மரியாயின் மாசற்ற இருதய வெற்றி த ட்ரயம் ஆஃப் தி இமாக்குல ஹார்ட் ஆஃப் மேரி இந்த வெற்றியின் காலம் எப்பொழுது வருகிறதோ அப்போதுதான் உலகமெங்கும் கிறிஸ்துடைய ஆட்சி மீண்டும் பரவி எல்ல மக்களும் அவரை அரசரரராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வரும் அதைத்தான் ஆண்ட சுவிசேஷத்திலே சொல்லுகிறார் ஒரே மெய்ப்பனும் ஒரே மந்தையும் உண்டாகும் என்ற அந்த சமாதான காலம் முன்னோடியாக வருவதுதான் மரியாயின் மாசற்று இருதய அரசாட்சி இந்த இரண்டாவது காட்சியிலிருந்து ஆரம்பமாகிறது மரியாயின் மாசற்று இருதயத்தை பற்றிய வெளிப்படுத்துல்கள் பாத்திமா செய்திகளின் சாரம் என்ன என்று கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியுமா பாத்திமா செய்திகளின் சாரம் என்ன இனிமேலாக நீங்கள் சொல்ல தெரிய வேண்டும் அதுதான் மரியாயின் மாசற்ற இருதயத்தை வெளிப்படுத்துவது அதுதான் பாத்திமா செய்திகளின் சாரம் நாம் அந்த செய்திகளை பற்றி இந்த நவ இன்னும் ஆழமாக சிந்திக்க போகிறோம் என்றால் அது மரியாயின் மாசற்ற இருதயத்தை மையமாக கொண்ட ஒரு பெரிய உரையாகவும் வேத சத்திய விளக்கமாகவும் இருக்கும் பாத்திமா செய்திகளின் சாரம் மரியாயின் மாசற்ற இருதயத்தை வெளிப்படுத்துவது கடவுள் பாத்திமாவில் தன் நேச தாயை அனுப்பி உலகினருக்கு வெளிப்படுத்த விரும்பிய காரியமே மரியாயின் மாசற்ற இருதயம் அந்த இருதயத்தினுடைய ஆழம் அகலம் அதனுடைய சினேகம் அதனுடைய பக்தி முயற்சி அதனுடைய வெற்றி இவைகளெல்லாம் உலகத்திலே நிறைவேற வேண்டி இருக்கிறது பற்றி அறிவிப்பதுதான் பாத்திமா காட்சிகள் என்பதை இன்றிலிருந்தாவது நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் மரியாயின் மாசற்ற இருதய பக்தி உலகத்திலே ஏற்படுத்தப்பட வேண்டும் கடவுள் விரும்புகிறார் அதை அதை ஏற்படுத்த அவர் விரும்புகிறார் மாதா விரும்புகிறார்கள் ஆனால் அந்த பக்தி எந்த அளவுக்கு உலகத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பாரலேமோனியால் என்ற இடத்திலே பிரான்ஸ் நாட்டில் சேசுநாதர் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தி என்னுடைய இந்த இருதயத்திற்கு எதிராக மனிதர்கள் நன்றி கட்ட விதமாய் செய்கின்ற பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முதல் வெள்ளி பக்தி முயற்சியை ஏற்படுத்தினாரே உடனே அந்த பக்தி முயற்சியானது திருச்சபை அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டு அதிகாரபூர்வமாக உலகம் எங்கிலும் உள்ள எல்லா பங்குகளிலும் தலைவள்ளி பக்தி முயற்சி வந்தது சேசுவ திருதயத்திற்கு நிந்தை பரிகாரம் செய்கிற பக்தி முயற்சி அதே போல பாத்திமா செய்திகள் நடந்து முடிந்த உடனேயே லூசியா மூலமாக மாதா சொல்லியிருந்தார்கள் இதய திருச்சபை அதிகாரிகளுக்கு அறிவிப்பாயாக பாப்பரசர் இந்த பக்தியை உலகமெங்கும் ஏற்படுத்த வேண்டும் பாப்பரசரும் உலக மேட்டானிமாரும் சேர்ந்து மரியாயின் மாசட்ட இருதயத்திற்கு ரஷ்யாவை ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் ரஷ்யாவிலிருந்து தவறான போதனைகள் நாஸ்திக கம்யூனிச போதனைகள் உலகமெங்கும் பரப்பப்படும் அதனால் பெரும் குழப்பங்கள் உண்டாகும் திருச்சபையிலும் கலாபனை ஏற்படும் எனவே ரஷ்யாவை மரியாயின் மாசட்ட இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் அதையும் பாப்பரசர் உலக மேற்றாணிமார் அனைவரோடும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் இதெல்லாம் நாம் இன்னும் சற்று தெளிவாக வரும் நாட்களிலே பேசப்போகிறோம் இன்று இப்படி மாதா சொன்னது ரகசியமாக இருக்க வேண்டும் என்று மாதா விரும்பினார்கள் ஏனென்றால் இனிவரும் காட்சிகளிலே தெளிவாக அதை பற்றி சொன்ன பிறகுதான் அது வெளிப்படுத்தப்பட வேண்டும் இந்த சமயத்திலே இந்த பிள்ளைகள் மரியாயின் மாசற்ற இருதயத்தை பற்றிய இந்த செய்தியை உலகிற்கு சொல்ல வேண்டாம் என்று மாதா கற்பித்திருந்தார்கள் எனவே அதுதான் பாத்திமா இரகசியங்களிலே முதலாவது ரகசியம் மூன்று இரகசியங்கள் என்று சொல்வார்களே அதன் முதலாவது ரகசியம் மாதா அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய மாசற்ற இருதயத்தை காண்பித்ததும் அந்த பக்தியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னதும் கொஞ்ச காலத்திற்கு இரகசியமாகவே இருக்கட்டும் என்று சொல்லியிருந்தார்கள் பிறகு தன் மா சரங்களிலே மாதா தன்னுடைய வலது கரத்திலே தன் இருதயத்தை அவர்களுக்கு காண்பிக்கிறார்கள் அந்த இருதயத்திலே மனிதனுடைய பாவங்கள் என்ற முட்கள் ஊடுருவி அப்படியே குத்தி வேதனைப்படுத்துவதையும் பிள்ளைகள் பார்க்க செய்கிறார்கள் மனிதனுடைய பாவ அக்கிரமங்களினால் வேதனைப்படுகின்ற என்னுடைய பாருங்கள் என்று அவர்கள் காணும்படியாக அந்த இருதயத்தை காட்டினார்கள் இவைகளெல்லாம் இரண்டாம் காட்சியிலே நடந்த காரியங்கள் ஆனால் இரகசியமாக காப்பாற்றப்பட வேண்டிய காரியங்களாய் இருந்தனர் பிள்ளைகள் இவைகளை பார்த்து நடுங்கினார்கள் மாதா தன்னை காட்டினது மட்டுமல்ல அப்படியே துடிதுடித்து வேதனைப்படுகின்ற தன்னுடைய மாசற்ற இருதயத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு காட்டினார்கள் இதை பற்றி அவர்கள் எதுவுமே பேசக்கூடாது என்று கற்பித்தார்கள் ஆகவே காட்சிகள் முடிந்த பிறகு அவர்கள் மூர்ச்சை ஆகிவிட்டார்கள் இதோ மாதா மறைந்து விட்டார்கள் என்று சொன்னாலும் மக்கள் கூட்டம் அப்படியே இருக்கிறது பிள்ளைகளும் அப்படியே மலைத்து போய் நிற்கிறார்கள் ஒரு சில ஜபமாலை சொல்வோமா என்கிறார்கள் சிலர் ஐயோ நாங்கள் தூரத்தில் இருந்து வந்திருக்கிறோம் மட்டும் சொன்னால் போதும் போகிற வழியிலே ஜபமாலை சொல்லிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள் பிள்ளைகள் அப்படியே மௌனமாக இருக்கிறார்கள் வெகுநேரம் அப்படி இருந்த பிறகு ஏறக்குறைய மாலை நான்கு மணிக்கு அவர்கள் எழுந்து தங்கள் இல்லம் சென்றார்கள் மாதாவுடைய இந்த இரண்டாவது காட்சியை பார்ப்பதற்கு அதிகமாக ஆழ்கள் இல்லை ஆனால் இதை பற்றி உடனடியாக அந்தோனியார் கோவில் திருவிழாவிலே கூடிய அந்த பெரிய மக்கள் கூட்டம் அறிந்தது சொன்னபடி மாதா அடுத்த மாதமும் பதிமூன்றாம் தேதி வந்துவிட்டார்களே என்ற ஒரு ஆச்சரியத்தினால் மக்கள் நம்ப ஆரம்பித்தார்கள் எனவே இந்த செய்தியானது மிக வேகமாக பரவியது மூன்றாம் காட்சிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய அளவுக்கு அந்த செய்தியை பற்றி மக்கள் தெரிந்து கொண்டார்கள் ஆமன் பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்திலே உயிரோடு விடப்பட்டிருக்கிறோம் என்றால் லூசியா மட்டும் உயிரோடு விடப்படுவாள் காரணம் என்ன அதே காரணம்தான் நாம் இன்னும் சாகவில்லை என்றால் இன்னும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன மாதாவை மக்கள் அறிந்து நேசிக்கும்படியாக சேசு உன்னை பயன்படுத்த விரும்புகிறார் அதற்காகத்தான் நீ உயிரோடு இருக்கிறாய் இந்த உணர்வு இன்று உங்கள் மனதிலே பதிய வேண்டும் உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கெல்லாம் இந்த செய்தியை மாதா சொல்ல விரும்புகிறார்கள் மக்கள் என்னை அறிந்து நேசிக்கும்படியாக சேசு உன்னை பயன்படுத்த விரும்புகிறார் மேலும் மேலும் மாத அதிகமாக அறியப்படுவார்கள் நேசிக்கப்படுவார்கள் அதற்கு நாம் கருவியாக இருக்க நமக்கு விருப்பமா இதைத்தான் நீங்கள் கேட்டுக்கொண்டு இந்த வீட்டிற்கு சொல்ல வேண்டும் ஆகவே மக்கள் என்னை அறிந்து நேசிக்கும்படியாக சேசு உன்னை பயன்படுத்த விரும்புகிறார் என் மாசற்ற இருதய பக்தியை ஏற்படுத்த கடவுள் விறார் ஆமன் ஞானத்துக்கு இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக்